வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இந்நாளில் நிகழ்ந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கலாம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு டச்சு கிழக்கிந்திய கம்பெனியுடன் மிங் படை சீனாவின் தெற்கு பூஜ்யன் கடலில் போரில் ஈடுபட்டு பெரும் வெற்றி பெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் ஆண்டு சில்லி கடற்படை பேரழிவு நிகழ்ந்தது பிரிட்டனின் ராயல் நேவி கப்பல்கள் சில்லி தீவுகளில் மூழ்கியதில் ஆயிரக்கணக்கான கடற்படையினர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ஆண்ட்ரே ஜக்ஸ் என்பவர் ஃபாரிஸ் நகரில் முதல் முறையாக ஃபாராசூட்டிலிருந்து மூவாயிரம் அடி உயரத்திலிருந்து குதித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பெரும் எதிர்பார்ப்பு நாள் நிகழ்ந்தது வில்லியம் மில்லரின் படிப்பினைகளை பின்பற்றிய மில்லர் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் இரண்டாவது வருகையையும் உலக முடிவையும் எதிர்பார்த்திருந்தனர் அடுத்த பெரும் ஏமாற்ற அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அர்ஜென்டினாவுக்கான முதலாவது தந்தி தொடர்பு இணைப்பு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் பிளான்டையர் சுரங்க விபத்து காரணமாக இருநூற்றி ஏழு தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு தாமஸ் அல்வா எரிசன் தனது முதலாவது தொழில் ரீதியான மின் விளக்கை பரிசோதித்தார் இது பதிமூன்றரை மணி நேரம் எரிந்த பிறகு கருகியது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சோவியத் ரஷ்யா லூனா பனிரெண்டு விண்கலத்தை சந்திரனுக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசாவின் அப்பல்லோ ஏழு விண்கலம் பூமியை நூற்றி தடவைகள் சுற்றிய பின்னர் அட்லாண்டிக் கடலில் பாதுகாப்பாக இறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் ஆளில்லா விண்கலம் வெனிரா நான் வென்னிரா ஒன்பது தரையிறங்கியது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பிஎஸ்எல்வி சி மூன்று இந்தியா வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா சந்திரனை நோக்கி சந்திராயின் ஒன்று என்ற முதலாவது ஆளில்லா விண்கலத்தை ஏவியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சே இராசநாயகம் ஈழத்து வரலாற்றாளர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அ மாதவையா தமிழக புதின எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கவாஜா நஜீமுதீன் பாகிஸ்தானின் இரண்டாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அர்னால்டு ஜோசப் டாயின்பி பிரிட்டிஷ் நூலாசிரியர் வரலாற்று ஆசிரியர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சோ கருப்பசாமி தமிழக அரசியல்வாதி முன்னாள் அமைச்சர் இந்நாளின் சிறப்புகள் உலக